அவர்களை கடந்து ஒரு பணக்கார மனிதர் சென்றார் நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் தன் அருகில் இருந்தவர்களிடம் இவர் விஷயமாக உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார்கள் இவர் மக்களில் இவர் பெண் கேட்டால் திருமணம் செய்து வைக்கப்படவும் பரிந்துரை செய்தால் பரிந்துரை ஏற்கப்படவும் தகுதியானவர் அருகில் இருந்தவர்கள் அலஹி வசல்ல அமைதியாக இருந்தார்கள் பிறகு மற்றொரு மனிதர் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை கடந்து சென்றார் இவரை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அருகில் இருந்தவர்களிடம் கேட்டார்கள் இறை தூதர் அவர்களே இவர் ஏழை முஸ்லிம்களில் ஒருவர் திருமணம் செய்து வைக்கப்படாத பேச்சை கேட்கப்படாதிருக்கவுமே தகுதியானவர் என்று கூறினர் அப்போது நபிசல்லு அலிஹசம் அவர்கள் முதல் நபர் போன்றவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழையே மேலானவர் என்று நபிசல்லாஹுவா அணிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று